அவர்கள் அணிவகுப்பது போல் நீங்கள் அணிவகுக்க கூடாதா என்று கூறினார்கள் அப்போது இறைதூர் அவர்களே வானவர்கள் தங்கள் இறைவன் முன் எப்படி அணிவகுத்து நிற்பார்கள் என்று கேட்டோம் அவர்கள் வானவர்கள் தங்களின் இறைவன் முன் முதல் வரிசையில் நிற்பார்கள் மேலும் வரிசையிலும் மிக நெருக்கமாக நிற்பார்கள் என்று கூறினார்கள் முஸ்லிம் நான்கு